வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி ஓராவது செய்தி சேவை டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் டிசம்பர் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாகை மற்றும் கடலூர் துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவெடுத்து டிசம்பர் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆந்திர மாநிலம் அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் கணித்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த பொன் மாணிக்கவேலின் பதவி நீட்டிப்புக்கு தடை விதிக்க முடியாது என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆலயங்களில் தனியார் நிகழ்ச்சிகள் நடத்த கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என தொல்லியல் துறைக்கு உயர் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது எழுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள மாநகராட்சி டெண்டர்களில் மாபெரும் ஊழல் நடைபெற்றுள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் பொறியியல் கல்லூரி பேராசிரியர்கள் சான்றுகளை திரும்ப வழங்க கோரிய வழக்கில் தமிழக அரசு நான்கு வாரத்தில் பதில் அளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிறிஸ்துமஸ் ஈவ் தினத்தை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி கன்னியாகுமரியில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தினசரி செய்திகளை தவறாமல் கேளுங்கள் உங்கள் குழந்தைகளையும் கேட்க செய்யுங்கள் அன்றாட நிகழ்வுகளை இந்திய செய்திகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நாடு முழுவதும் ஆன்லைனில் மருந்து பொருட்களை விற்பனை செய்ய தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மிசோரம் மாநில முதலமைச்சராக சோரம் தங்கா நாளை பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தாக்குதல் நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது அப்போது வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது சபரிமலையில் முக்கிய இடங்களில் உள்ள தடுப்புகளை நீக்க வேண்டும் இரவு பதினோரு மணிக்கு மேல் சன்னிதானத்தில் பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது என காவல்துறையினருக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தியா இஸ்லாமிய நாடாக மாறக்கூடாது அதை மோடி அரசு தடுக்க வேண்டும் என மேகாலய உயர்நீதிமன்ற நீதிபதி சுதீப் ரஞ்சன் சென் பேசியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறும் பிரெக்சிட் ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரிட்டன் பிரதமர் தெரேசா மே எதிர்கொண்ட வாக்கெடுப்பில் இருநூறு பேர் தெரேசா மேக்கு ஆதரவாக வாக்களித்தனர் இலங்கையில் நாடாளுமன்றத்தை கலைத்த அதிபர் சிறிசேனாவின் உத்தரவு சட்டவிரோதமானது என அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது துருக்கி நாட்டில் நடை மேம்பாலத்தில் அதிவேக ரயில் மோதிய விபத்தில் நான்கு பேர் பலியானார்கள் பலர் படுகாயமடைந்தனர் தாய்லாந்தின் ராணுவ அரசாங்கம் அரசியல் கட்சிகள் தடையின்றி பிரச்சாரங்களில் ஈடுபடலாம் என அதிரடியாக அறிவித்தது இதனால் ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு முதல் அங்கு தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது சிரியா நாட்டின் கிழக்கு பகுதியில் ஐ எஸ் கட்டுப்பாட்டில் இருந்த இடம் ஒன்றில் நூற்று கணக்கானோரின் உடல்கள் புதைக்கப்பட்ட ஏழு மனித புதைக்கொழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் அரசு செய்தி நிறுவனம் சனா கூறியுள்ளது வணிகச் செய்திகள் தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திலிருந்து சீனா மலேசியாவிற்கு நேரடியாக பெரிய கண்டெய்னர் கப்பல் போக்குவரத்து துவக்கப்பட்டுள்ளது கடந்த எட்டு மாதங்களில் பன்னிரண்டாயிரம் ஜிஎஸ்டி எய்ப்பை மத்திய அரசு கண்டுபிடித்துள்ளது என வரிகள் ஆணைய அதிகாரி தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று பெட்ரோல் பனிரண்டு காசுகள் அதிகரித்து லிட்டர் எழுபத்தி ரூபாய்க்கு விற்கப்பட்டது ஆனால் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை கடந்த மூன்று நாட்களாக விலை மாற்றமின்றி டீசல் லிட்டருக்கு அறுபத்தி காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைப்பது தொடர்பாக வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறும் கூட்டத்தில் மீண்டும் சீராய்வு செய்யப்படும் என ஐக்கிய அரபு எமிரேட் அமைச்சர் தெரிவித்தார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் விளையாடும் இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி இன்று பெர்த் நகரில் தொடங்குகிறது இந்த டெஸ்ட் போட்டிக்கான பதிமூன்று வீரர்கள் கொண்ட பட்டியலை இந்திய அணி நேற்று அறிவித்தது இப்போட்டியிலிருந்து ரோஹித் சர்மா அஸ்வின் ஆகியோர் காயம் காரணமாக வெளியேறியுள்ளனர் உமேஷ் யாதவ் புவனேஷ் குமார் ஆகியோர் அணிக்குள் வந்துள்ளனர் இதேபோல ரவீந்திர ஜடேஜா மற்றும் ஹனுமா விகாரியும் அணிக்குள் இடம்பெற்றுள்ளனர் ஐ பி எல் டி ட்வெண்ட்டி தொடரின் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சீசன் வீரர்கள் ஏலத்திற்கு மொத்தம் ஆயிரத்தி பேர் தங்கள் பெயர்களை பதிவு செய்திருந்த நிலையில் முன்னூற்றி நாற்பத்தி பேர் கொண்ட இறுதிப்பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்களில் இருந்து எழுபது வீரர்கள் ஏலம் எடுக்கப்பட உள்ளனர் இந்தியாவுக்கு எதிரான இன்றைய பெர்த் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் அடிலேடு போட்டியில் விளையாடிய வீரர்களே விளையாடுவார்கள் என ஆஸ்திரேலிய அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது திரைச்செய்திகள் மாநகரம் படத்தை இயக்கி பாராட்டுகளை பெற்ற இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் அடுத்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறார் கார்த்தி தேவ் படத்திற்கு பிறகு கார்த்தி நடிக்கும் படம் இது இப்படத்தில் கதாநாயகியாக சிறப்பு பாத்திரம் யாரும் இல்லை என குறிப்பிடப்படுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்த முன்னிட்டு பெங்களூருவில் ரசிகர்கள் அறுபத்தி நிமிடங்கள் தங்களது செல்போனை சுவிச் ஆஃப் செய்து வித்தியாசமான முறையில் அவரது பிறந்த நாளை கொண்டாடினார்கள் நினைவில் நிற்கும்படியான உணர்வு பூர்வமான படங்களை இயக்கியவர் இயக்குனர் சேரன் கடந்த நான்கு வருடங்களாக படம் எதுவும் இயக்காமல் இருந்த சேரன் தற்போது திருமணம் என்கிற படத்தை இயக்குகிறார் தம்பி ராமையாவின் மகன் உமாபதி இப்படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறார் கேரளாவைச் சேர்ந்த கவிதா சுரேஷ் நாயகியாக நடிக்கிறார் இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்